ஒவ்வொரு வருடமும் ஜூலை மாதம் முக்கியமான நாட்களையும் அந்த தேதியில் இருக்கக்கூடிய முக்கியமான கொண்டாட்டங்களை பற்றிய சிறப்புகளையும் நாம் இந்த நிகழ்வில் தெரிந்து கொள்ளலாம் ஜூலை மாதம் பல்வேறு நாட்கள் மற்றும் நிகழ்வுகளினுடைய மாதமாக இருக்கிறது இது பல்வேறு முக்கியமான சமூக பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உலகெங்கிலும் உள்ள மக்களையும் அரசாங்கங்களையும் நடவடிக்கை எடுக்க ஊக்குவிக்கிறது உலகின் பல பகுதிகளில் கடுமையான வெப்பத்தை தவிர ஜூலை கொண்டாட பல்வேறு காரணங்களையும் நமக்காக தருகிறது நம்மை ஆரோக்கியமாக வைத்திருப்பவர்களை கௌரவிப்பது முதல் உலகளாவிய சாதனைகளை அங்கீகரிப்பது வரை இந்த மாதம் முக்கியமான நாட்கள் மற்றும் தேதிகளால் நிரம்பியுள்ளது என்றே சொல்லலாம் அப்படி ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில்தான் உலக மக்கள் தொகை தினம் தேசிய மருத்துவர்கள் தினம் தேசிய இளைஞர் தினம் சர்வதேச நீதிக்கான உலக தினம் சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் என சொல்லிக்கொண்டே செல்லலாம் இந்த ஜூலை மாதத்தில் அந்த முக்கியமான நாட்களையும் அந்த தேதிகளினுடைய முழுமையான விவரங்களையும் இந்த நிகழ்வில் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் கேட்டு பயன்பெறுங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி தேசிய மருத்துவர் தினம் இந்தியாவில் நம் வாழ்வில் மருத்துவர்களின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் ஜூலை ஒன்றாம் தேதி மருத்துவர் தினம் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாள் மருத்துவத்துறையையும் அதன் முன்னேற்றங்களையும் நினைவு வகையில் நமக்காக கொண்டாடப்படுகிறது ஜூலை ஒன்று தேசிய அஞ்சல் பணியாளர் தினம் நமது அனைத்து அஞ்சல்களையும் பொலங்களையும் வழங்குவதில் தொடர்ந்தும் விடாமுயற்சியுடன் உழைக்கும் அனைத்து ஆண் பெண்களுக்கு நன்றி தெரிவிக்கவும் பாராட்டவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி தேசிய அஞ்சல் பணியாளர் தினம் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை ஒன்றாம் தேதி கனடா தினம் ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி கனடா தினம் கொண்டாடப்படுகிறது இது ஒரு சட்டப்பூர்வ விடுமுறை நாளாக கனடாவில் உள்ளது பிரிட்டிஷ் வட அமெரிக்க மாகாணங்கள் கனடா என்ற பெயரில் ஒரு கூட்டமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிக்கிறது கனடா தினம் என்பது பட்டாசுகளையும் ஆண்டின் மிகப்பெரிய தேசிய விருந்துகளையும் நமக்கு வழங்குகிறது ஜூலை ஒன்று பட்டய கணக்காளர்கள் தினம் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனம் ஐசிஏ ஜூலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அன்று நிறுவப்பட்டதாம் எனவே இந்தியாவில் பட்டய கணக்காளர்கள் தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இது உலகின் இரண்டாவது பெரிய தொழில்முறை கணக்கியல் மற்றும் நிதி அமைப்பாக இந்த நிறுவனம் உள்ளது அடுத்ததாக ஜூலை ஒன்று தேசிய அமெரிக்க அஞ்சல் தலை தினம் தேசிய இஞ்சினாப் தினம் இந்த இனிப்பு மற்றும் காரமான விருந்தை அனுபவிப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி தேசிய இஞ்சினாப் தினம் கொண்டாடப்படுகிறது இஞ்சினாப்ஸ் என்பது முக்கியமாக வெள்ளப்பாகு கிராம்பு இஞ்சி லவங்கப்பட்டை மற்றும் பழுப்பு சர்க்கரை ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படும் குக்கிகள் என்பது உங்களுக்கு தெரியுமா அடிப்படையில் இது இனிப்பு மற்றும் காரமான கடமையாகும் அவை கல்லூரிகள் குறைவாக இருப்பதால் மற்ற குக்கிகளுக்கு ஆரோக்கியமான மாற்றாக இந்த இனிப்பு மிட்டாய் உள்ளது ஜூலை இரண்டு உலகம் என்பது வேட்டைக்காரர் நிறுவப்பட்டது முதல் உலக யூஎஃப்ஓ தினம் இரண்டாயிரத்தி ஒன்றில் ஆரம்பிக்கப்பட்டது அடையாளம் தெரியாத பறக்கும் பொருட்களை ஸ்கேன் செய்யும் வானத்தை பார்ப்பதற்கான விழிப்புணர்வை மக்களிடையே இந்த நாள் பரப்புகிறது அடுத்ததாக ஜூலை இரண்டு தேசிய அனிசெட் தினம் தேசிய அனிசெட் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இரண்டாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது இது ஸ்பெயின் இத்தாலி போர்ச்சுக்கல் மற்றும் பிரான்சில் பிரபலமாக உள்ளது அணிசெட் என்பது சோம்பு சுவை கொண்ட ஒரு மதுபானம் இது சோம்பை காய்ச்சி வடிகட்டுவதன் மூலமும் சில சமயங்களில் சர்க்கரை சேர்ப்பதன் மூலமும் தயாரிக்கப்படுகிறது ஜூலை மூன்று தேசிய வருத்த மட்டி தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை மூன்றாம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது வருத்த மட்டி என்றால் ரொட்டி துண்டுகளில் பூசப்பட்ட பிறகு மட்டிகளை ஆழமாக வறுக்கவும் அவற்றை மேலும் உறிக்கவும் செய்யும் செயல்முறையாக உள்ளது வருத்த மட்டி துண்டுகளை தயாரிப்பதற்கான ஒரு பாரம்பரிய வழி ஜூலை நான்கு அமெரிக்க சுதந்திர தினம் ஜூலை நான்காம் தேதி இந்த நாள் கிரேட் பிரிட்டன் ராஜ்யத்தில் இருந்து ஜூலை நான்கு அன்று சுதந்திர பிரகடனத்தை ஏற்றுக்கொண்ட நினைவுகூறும் தினமாக அமெரிக்க சுதந்திர தினம் உள்ளது ஜூலை ஆறு உலங்க உலக விலங்கு வழி நோய்கள் தினம் ஜூலை ஆறாம் தேதி மக்களிடையே பிரச்சனை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் சரியான நடவடிக்கை எடுக்க அவர்களுக்கு கற்பிக்கவும் இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது ஒரு விலங்கு வழி நோய்க்கு எதிரான முதல் தடுப்பூசி ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து ஜூலை ஆறாம் தேதி லூயிஸ் பாஸ்டரால் வழங்கப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியுமா ஜூ ஏ உலக சாக்லேட் தினம் ஐரோப்பாவிற்கு சாக்லேட் முதன் முதலில் கொண்டு வரப்பட்டதால் ஜூலை ஏழாம் தேதி இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி உலக சாக்லேட் தினம் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு நாட்களில் கொண்டாடப்படுகிறது ஜூலை ஏழு உலகளாவிய மன்னிப்பு தினம் சர்வதேச மன்னிப்பு தினம் என்றும் இந்த நாள் அழைக்கப்படுகிறது உலகளாவிய அளவில மன்னிப்பு மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒப்பீட்டளவில் புதிய அனுசரிப்பாக இந்த நாள் உள்ளது மன்னிப்பு தினத்தின் சரியான தோற்றம் மற்றும் வரலாறு நன்கு ஆவணப்படுத்தப்படவில்லை ஆனால் மன்னிப்பு என்பது பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் மதங்கள்ல ஆழமான வேர்களை கொண்டிருக்கிறது அல்லவா ஜூலை ஏழு இஸ்லாமிய புத்தாண்டு ஹிஜிரி புத்தாண்டு என்று இந்த நாள் அழைக்கப்படுகிறது புதிய சந்திர ஹிஜிரி ஆண்டின் தொடக்கத்தையும் ஆண்டு எண்ணிக்கை அதிகரிக்கும் நாளையும் குறிக்கிறது உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான முஸ்லிம்கள் மொஹரம் மாதத்தின் முதல் நாளை இஸ்லாமிய ஆண்டின் தொடக்கமாக கொண்டாடுகிறார்கள் ஜூலை ஏழு தற்காலிகமாக இந்த நாள் இஸ்லாமிய புத்தாண்டாக கொண்டாடப்படுகிறது ஜூலை ஒன்பது தேசிய சர்க்கரை குக்கி தினம் பிரபலமான மற்றும் சுவையான சர்க்கரை குக்கியை கௌரவிக்கும் வகையில ஜூலை ஒன்பது அன்று இந்த நாள் சுவையான சிறிய சர்க்கரை குக்கி விருந்து மற்றும் அது நம் வாழ்வில் வகிக்கும் பெரிய பங்கை கொண்டாடுகிறது அடுத்ததாக ஜூலை ஒன்பது நுணாவுட் தினம் நுனாவுட் என்பது கனடிய பிரதேசமான நுணாவுட்டை உருவாக்கியதன் கொண்டாடு கொண்டாட்டமாக இந்த நாள் உள்ளது இந்த நாள் நுணாவுட்டை தாயகமாக கொண்ட இணுயிட் மக்களின் வளமான கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் பங்களிப்புகளை நமக்காக வழங்குகிறது கனடாவில் உள்ள பழங்குடி கலாச்சாரங்களை புரிந்து மரியாதையையும் வளர்ப்பதற்கும் இணுயிட் வாழ்க்கை முறையை பாதுகாப்பதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகளை நினைவூட்டுவதாகவும் நுணாவுட் தினம் செயல்படுகிறது ஜூலை பத்து உலக எரிசக்தி சுதந்திர தினம் ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் ஜூலை பத்து அன்று புதுப்பிக்க முடியாத வளங்களை நம்பியிருப்பதை குறைத்து தூய்மையான மற்றும் மேள்தன்மை கொண்ட எரிசக்தி அமைப்புகளை நோக்கி மாறுவதன் முக்கியத்துவத்தை பற்றி அரசாங்கங்கள் நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கு நினைவூட்டுவதாக இந்த நாள் செயல்படுகிறது ஜூலை பத்து குரு பூர்ணிமா கல்வி மற்றும் ஆன்மீகம் ஆகிய இரு துறைகளிலும் உள்ள அனைத்து குருக்களையும் கௌரவிக்கும் ஒரு இந்து மத விழா இந்தியா நேபாளம் மற்றும் பூட்டானில் இந்துக்கள் சமணர்கள் மற்றும் பௌத்தர்கள் அனைவரும் விடுமுறை கொண்டாட்டங்களில் இந்த நாளில் குரு பூர்ணிமா விழாவாக பங்கேற்கின்றனர் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் மக்கள் தொகை பிரச்சனைகளினுடைய அவசரம் முக்கியத்துவத்தின் மீது கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆண்டுதோறும் ஜூலை பதினொன்று உலக மக்கள் தொகை தினம் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை பதினொன்று தேசிய ஏழு பதினோரு நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினொன்று அன்று தேசிய ஏழு பதினோரு நாள் அனுசரிக்கப்படுகிறது இந்த நாளில் ஏழு பதினோரு கன்வீனியன்ஸ் கடைகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்காக சிறப்பு சலுகைகளை முன்பதிவு ஒவ்வொரு ஆண்டும் அது தனது வாடிக்கையாளர்களை பல்வேறு வழிகளில் கௌரவிப்பதற்காகவும் ஈர்ப்பதற்காகவும் இந்த நாள் தேசிய சவன் ஏழு தேசிய ஏழு பதினோரு நாள் ஜூலை பதினொன்று சவான் புனித சவான் அல்லது ஷரவண மாதம் என்று அழைக்கப்படுகிறது சாவன் தேதி ஒவ்வொரு ஆண்டும் மாறுகிறது இந்து சந்திர நாட்காட்டியின் இந்த ஐந்தாவது மாதம் பொதுவாக கிரிகோரிய நாட்காட்டில் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களுக்கு இடையில வருகிறது இந்த புனிதமான மாதம் இந்து மதத்தில் மிகவும் மதிக்கப்படும் தெய்வங்களில் ஒன்றான சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது இந்த மாதத்தில் பிரார்த்தனைகள் உண்ணாவிரதம் மற்றும் பிற சடங்குகளை கடைபிடிப்பது சிவபெருமானை மகிழ்விப்பதாகவும் அவர் பக்தர்களுக்கு தனது ஆசிர்வாதங்களையும் தெய்வீக அருளையும் வழங்குவதாகவும் நம்பப்படுகிறது தேசிய எளிமை தினம் ஜூலை பனிரெண்டு எழுத்தாளர் தத்துவஞானி வரலாற்று வரி எதிர்ப்பாளர் ஒழிப்புவாதி வளர்ச்சி விமர்சகர் சர்வேயர் மற்றும் முன்னணி ஆழ்நிலைவாதியாக இருந்த ஹென்ரி டேவிட் தோராவை கௌரவிக்கும் வகையில ஆண்டுதோறும் ஜூலை பனிரெண்டு அன்று தேசிய எளிமை தினம் அனுசரிக்கப்படுகிறது அவர் எளிமை வாழ்க்கை வாழ்வதற்கு ஆதரவாளராக இருந்தார் என்ற அடிப்படையிலே இந்த நாள் கொண்டாடப்படுகிறது காகிதப்பை தினம் ஜூலை பனிரெண்டு சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் காகித பையன் கண்டுபிடிப்பின் முக்கியத்துவத்தை ஆண்டுதோறும் ஜூலை பனிரெண்டு அன்று காகித தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூற்றி ஆண்டுல பள்ளி ஆசிரியரான பிரான்சிஸ் போல் காகித பெருமளவில் உற்பத்தி செய்யும் முதல் இயந்திரத்தை கண்டுபிடித்தார் ஜூலை பனிரெண்டு மலாலா தினம் மலாலா யூசுப் சாயின் பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய வகையில் இது தேசிய மலாலா தினம் கொண்டாடப்படுகிறது இளம் பெண்ணை கௌரவிக்கும் வகையிலையும் ஐநா சபையால் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஜூலை பதிமூன்று தேசிய பிரெஞ்சு பொறியியல் தினம் நாடு முழுவதும் உள்ள மெனுக்களில் ஒரு முக்கிய உணவை அங்கீகரிப்பதற்காக ஜூலை பதிமூன்று அன்று இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது அற்புதமான உணவு உணவை கொண்டாடுவதற்காக இந்த நாள் உருவாக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு பொறியியல்கள் பல்வேறு வெட்டுக்கள் மற்றும் பாணிகளில் வருகின்றன ஜலை பதினான்கு பாஸ்டில் தினம் அல்லது பிரெஞ்சு தேசிய தினம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினான்காம் தேதி பிரெஞ்சு புரட்சியின் திருப்பு முனையாக ஆயிரத்தி ஜூலை பதினான்கு அன்று பாஸ்டில் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதன் ஆண்டு நிறைவை குறிப்பதாக இந்த நாள் பாஸ்டில் தினம் அல்லது பிரெஞ்சு தேசிய தினம் என்று சொல்கிறார்கள் ஜூலை பதினென்று பதினைந்து உலக இளைஞர் திறன் தினம் தொழில்நுட்பம் தொழில் கல்வி மற்றும் பயிற்சியின் முக்கியத்துவம் மற்றும் உள்ளூர் மற்றும் உலகளாவிய பொருளாதாரங்களுக்கு பொருத்தமான பிற திறன்களின் மேம்பாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினைந்து அன்று உலக இளைஞர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினைந்து சமூக ஊடக நன்கொடை நாள் ஜூலை பதினேழு சர்வதேச நீதிக்கான உலக தினம் இந்த நாள் வளர்ந்து சர்வதேச குற்றவியல் நீதி முறையை அங்கீகரிக்கும் விதமாக இந்த நாள் ஜூலை பதினேழு உலக எம் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினேழு மின்னணு வழிமுறைகள் மூலம் ஒரு கருத்தை அல்லது உணர்ச்சியை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்காக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது இது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை பதினேழு அன்று கொண்டாடப்படுகிறது ஜூலை பதினெட்டு சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஒவ்வொரு ஆண்டு ஜூலை பதினாறு அன்று கொண்டாடப்படுகிறது மண்டேலாவின் வாழ்க்கையையும் மரபையும் நிலையான முறையில் கொண்டாடுகிறது இது தேவையான மாற்றங்களை கொண்டு என்று நினைக்கலாம் சர்வதேச சதுரங்க தினம் ஜூலை இருபது சர்வதேச எச்எஸ் கூட்டமைப்பு எஃப்ஐடிஇஸ் நிறுவப்பட்டதை கௌரவிக்கும் வகையில் இந்த ஜூலை இருபது அன்று அனுசரிக்கப்படுகிறது ஜூலை இருபது சந்திரன் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மனிதன் முதன் சந்திரனில் கால் வைத்த நாளை சந்திரன் தினம் நினைவு கூறுகிறது ஜூலை இருபத்தி பை தோராய நாள் பை மதிப்பின் மதிப்பு வந்து இருபத்தி ரெண்டு கீழே ஏழு ஆக இருப்பதால் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி இரண்டு அன்று பை தோராய நாள் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை இருபத்தி தேசிய கொடி தினம் இந்தியாவின் வளமான கலாச்சார பாரம்பரியம் சுதந்திரத்திற்கான அதன் கடின போராட்டம் மற்றும் ஒன்றுபட்ட மற்றும் வளமான தேசத்திற்கான அதன் மக்களின் அபிலாஷைகளின் அடையாளமாக இந்த நாள் தேசிய கொடி தினம் என்று அழைக்கப்படுகிறது பிங்களி வேகையா வடிவமைத்த மூவர்ண கொடியை இந்தியாவின் கொடியாக ஏற்றுக்கொண்டதை கொண்டாடக்கூடிய வகையில் ஆண்டுதோறும் ஜூலை இருபத்தி தேசிய கொடி தினம் அனுசரிக்கப்படுகிறது ஜூலை இருபத்தி தேசிய மாம்பழ தினம் கொண்டாடப்படுகிறது ஜூலை இருபத்தி தேசிய வெப்ப தினம் வெப்ப பொறியியல் துறையை முன்னேற்றுவதன் முக்கியத்துவத்தை காட்டவும் மின்னணு துறைக்கு புதுமையான உயர்தரமான மற்றும் செலவு குறைந்த வெப்ப வேளாண்மை மற்றும் பேக்கேஜிங் தீர்வுகளை வழங்கவும் தேசிய வெப்ப பொறியாளர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி நான்கு அன்று அனுசரிக்கப்படுகிறது ஜூலை இருபத்தி தேசிய புத்துணர்ச்சி தினம் அடுத்ததாக ஜூலை இருபத்தி உலக கருவியல் நிபுணர் தினம் ஜூலை 25 ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அன்று லூயிஸ் ஜாய் ப்ரவுன் ஐவிஎஃப் அல்லது செயற்கை கருவியல் கருத்தறித்தல் மூலம் தரு கருத்தரிக்கப்பட்ட முதல் குழந்தை ஆனார் எனவே அந்த தேதி ஒவ்வொரு ஆண்டும் உலக கருவியல் நிபுணர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது ஜூலை 25, அதாவது கடைசி வெள்ளிக்கிழமை கணினி நிர்வாகி பாராட்டு தினம் அடுத்ததாக ஜூலை இருபத்தி கார்கில் விஜய் திவாஸ் என்று இந்த ஆபரேஷன் விஜய் வெற்றியின் நினைவாக பெயரிடப்பட்டது சுமார் அறுபது நாட்கள் நீடித்த கார்கில் போர் ஜூலை இருபத்தி ஆறு அன்று முடிவுக்கு வந்தது கார்கில் போர் வீரர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த நாள் கார்கில் விஜய் திவாஸ் என்று அழைக்கப்படுகிறது கொண்டாடப்படுகிறது ஜூலை இருபத்தி ஏழு அப்துல் கலாம் அவர்களின் நினைவு அவர் ஜூலை இருபத்தி ஏழு அன்று தனது இறுதி மூச்சை ார் இந்த நாளில் இந்திய விண்வெளி மற்றும் ராணுவ ஆராய்ச்சியின் முன்னேற்றத்திற்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்த வரலாற்றின் சிறந்த கல்வியாளர்களில் ஒருவராக அவரவை அவரை கௌரவிக்க முடியும் பதினொன்றாவது ஜனாதிபதியாகவும் இருந்தார் ஜூலை இருபத்தி ஏழு தேசிய பெற்றோர் தினம் ஜூலை மாதத்தில் நான்காவது ஞாயிற்றுக்கிழமை தேசிய பெற்றோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இரண்டாயிரத்தி அது ஜூலை இருபத்தி ஏழு அன்று வருகிறது குழந்தைகளின் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கும் அனைத்து பெற்றோர்களையும் கௌரவிக்கும் வகையில் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஜூலை இருபத்தி எட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஆரோக்கியமான சூழல் என்பது நிலையான மற்றும் உற்பத்தி திறன் கொண்ட சமூகத்திற்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் அடித்தளம் என்பதை அங்கீகரிக்கக்கூடிய வகையில ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை இருபத்தி அன்று உலக இயற்கை பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது நமது இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்றும் நிலையான முறையில் அதை நிர்வகிக்க வேண்டும் ஜூலை இருபத்தி எட்டு உலக ஹெப்படைட்டிஸ் தினம் கொண்டாடப்படுகிறது அதை விழிப்புணர்வு இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது சர்வதேச புலிகள் தினம் ஜூலை இருபத்தி புலிகளை பாதுகாப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அடுத்ததாக ஜூலை முப்பது சர்வதேச நட்பு தினம் வாழ்க்கையில் நண்பர்கள் மற்றும் நட்பின் முக்கியத்துவத்தை குறிக்கும் வகையில் ஜூலை முப்பது அன்று சர்வதேச நட்பு தினம் கொண்டாடப்படுகிறது இவ்வாறாக இந்த ஜூலை மாதத்தினுடைய சிறப்புகளையும் அதனுடைய முக்கியமான நிகழ்வுகளையும் அனுசரிப்புகளையும் தெரிந்து கொண்டோம் மீண்டும் அடுத்த மாதத்திற்கான அனுசரிப்புகளையும் முக்கியமான தினங்களையும் விழாக்களையும் நிகழ்வுகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி உங்கள் கடலூர் சரவணன் அருணாச்சலம்